நட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் மாம்பழ இலையாடை செய்ய தேவையான பொருட்கள் தூள் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் அரிமூடி உப்பு ருசிக்கு எண்ணெய் ஒரு ஸ்பூன் வாழை செய்முறை முதல்ல அரிசியை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதை நல்லா உணர்த்தி அத பவுடர் பண்ணி மாவை அரைச்சி வச்சுக்கணும் வெள்ளம் தண்ணி விட்டு கரைச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா அடியில டஸ்ட் இருக்கும் இல்லையா அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் தேங்காய் துருவி வச்சுக்கணும் அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் மாங்காவையும் ஃபைனாக சாப் பண்ணிட்டு அந்த வெள்ளை கரைசலை ஊற்றி இந்த மாங்காய் ஃபைன் தான் சாப் பண்ணதை போட்டு நல்லா கலரணும் நல்லா கலறிட்டு அந்த தேங்காய் துருவலை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிடணும் தேங்காய் துருவல் கலந்து விட்டுட்டு ஏலக்காய் தூள் போட்டுட்டு இறக்கிட்டோம்னா இது வந்து பூரணம் உள்ளூர் வைக்கிறதுக்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு வச்சிருக்கோம் அதை எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு ருசிக்கு உப்பு கலந்துட்டு தண்ணி விட்டு இந்த தலரை அடை மாவு மாதிரி பசிஞ்சு வச்சுக்கணும் பசிஞ்சிட்டு எடுத்து அந்த வாழையில லேசா எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை எடுத்து அடை மாதிரி தட்டின்னு மேல தட்டிட்டு இந்த பூர்ணம் எடுத்து நடுவில் வச்சுட்டு அந்த இலைய அப்படியே சுருட்டி ஸ்டவ் பாத்திரம் வச்சு ஒரு இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி விட்டு கொஞ்சம் கொதி பற்றணும்னு ஒரு மேல இந்த இட்லி தட்டு வச்சு அது மேல இந்த இலைய வச்சு மூடி வச்சிடலாம் இந்த வேக வச்சு இறக்கணும்னா சூப்பரமான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி மாம்பழ இலை அடை தயார் இது வந்து ஆரோக்கியமான உணவு ஏன்னா ஆவியில வேக வைக்கிறோம் நிறைய ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் யூஸ் பண்றோம் இது எல்லாருக்குமே பிடிக்கும் மாம்பழம் சீசன்னாலும் மாம்பழம் சொன்னேன் வேற உங்களுக்கு எந்த பழம் பிடிக்குமோ அதை வச்சு கூட நீங்க பண்ணிக்கலாம் பலாப்பழம் யூஸ் பண்றதா மட்டும் பலாப்பழத்தை வேக வச்சுட்டு செய்யணும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்